அவனது தூதரையும் நம்புவது என்று பதில் பின்னர் எது என்று கேட்கப்பட்டது அல்லாகுவின் வழியில் போர் செய்வது என்று பதில் கூறினார்கள் அடுத்தது என்ன என்று கேட்கப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டர்கள் பதில் கூறினார்கள் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது முஸ்லிம் எட்டு மூன்று